பெரியணம் பொழிவு இருபத்தி ஒன்னு குங்குளிய கலையநாயனார் என்ற தலைப்பிலே சிறப்புரை நிகழ்த்துகின்றவர் பண்டித வித்வான் சித்தாந்த நன்மணி தொல்கா பி எச் செல்வர் மிகுமுனைவர் சுந்தரமூர்த்தி எம் ஏ அவர்கள் எல்லாமல்ல இறைமுடைய திருவள்ளை திறமையொண்டு நம்முடைய லத்தனி நகரிலே முருகப்பெருமான் எழுந்தருளிலிருந்து நம்முடைய அருளினை தேக்கி வைக்கின்ற நம்முடைய தௌத்தர் குருமூர்த்திகளாக இருக்கின்ற சுவாமியுடைய திருவிழிகளை வணங்கி வந்திருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் கூறி நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் சேர்க்கிறார இருக்கின்ற பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி பரவேற்பரி கூறிய அன்பருக்கு வணக்கம் கூறி இந்த வெற்றையெல்லாம் ஒலிப்பதிவு செய்து எங்கும் தாம் செல்லமிடங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற நினைவு வந்திருக்கிற நம்முடைய திருவண்ணாமலை அன்பர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய பொருளில் குங்குளிய கலையறை பற்றிய சிந்தனையை மேற்கொள்கிறோம் நம்முடைய திருத்தொண்ட தொகையில ஒவ்வொரு அடியவரையும் அறிமுகப்படுத்துகின்ற பாங்கில் பல்வேறு வகையில் அவருக்கு அப்படியே திருவர்கள் அமைத்திருந்திருக்கு அப்படி அமைத்த அமைப்பில் ஊரோடு ஏயுபடுத்தி சொல்லுகின்ற பெரியவர்கள் அவருடைய தொண்டை தொடர்புபடுத்தி சொல்லுகின்ற பெரியவர்கள் அந்த தொண்டே இல்லாமல் வெறும் பெயர் குறித்து அப்படி போற்றுகின்றவர்கள் ஒருவரோடு இருவர் மூவரையும் இணைத்து போட்டுகின்றவர்கள் இப்படியாக பல்வேறு அமைப்பில் திருத்தொண்ட தொகை அமைந்திருக்கிறது திருத்தொண்ட தொகையே ஒரு தனி ஆய்வுக்குரிய அமைப்புடைய தொகையடியாக இத்துணை பேர்களையும் பதினோரு பாடல்களிலே நிறைவுப்படுத்தியிருக்கிறார் பதினோரு பாடல்கள் அதற்குள்ள இவ்வளவு அருமையான அமைப்பெல்லாம் செய்திருக்கிறார் ஊரோடு தொடர்பு செயலோடு தொடர்புப்படுத்தி அவருடைய பக்தியை தொடர்பு ஊரை பேரை இணைத்து பல சேர்த்து இப்படி எல்லாம் பாங்கை நாம் பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய சிந்தனைக்குரியவராக இருக்கிற பெரியவரை பற்றி அறிமுகப்படுத்துவது ரொம்ப அருமை ஊரோடு ஏற்படுத்தி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் கடவுளில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் என்று சொல்கின்ற பொழுது ஊரோடு ஏய்படுத்தவில்லை தொடர்புல கலைமலிந்த சீர் நம்பி அவரிடத்தில் அன்பின் தேக்கமே முழுமையான அன்பின் தேக்கம் அந்த அன்பின் தேக்கத்தை நினைவுபடுத்துவாராக கலைமலிந்தி அந்த அன்பின் சின்னமாக சேர்ந்தார் அடுத்த சொல்கின்ற பொழுது கடவுரில் கலையந்தன் அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லிவிட்டார் அப்ப திருக்கடவூர் ஊர் கலையர் என்பது இயற்பெயர் ஆனா அவர் செய்த தொண்டு குங்குளிய தொண்டு அதனால குங்குளிய தொண்டினாலே குங்குளிய கலையர் பின்னால பெயர் வந்தது இருந்தாலும் தொண்ட திருத்தொண்டு தொகையில் வருகின்ற பொழுது ஊரும் பெயருமாக மட்டும் சொல்லுகிறார் கடவுள் ஊரில் கலையண்தன் அடியாருக்கும் அடியேன் என்று வெறும் பெயர்களையே வைக்கின்ற பொழுது பெருமிடலை குறும்பருக்கும் பெயாருக்கும் அடியேன் அங்க ஊர் தொண்டு எதுவும் இல்லை எதுவும் இல்லை பெயர் மட்டுமே அடிக்கும் அதுல கூட பெருமிடலை குறும்பர் அவருடைய பெயர் பேயார் அவருடைய பெயர் அல்ல அப்பா அம்மா வைச்சதெல்லாம் புனிதவதி ஆண்டவன் அடித்தது அம்மை ரெண்டையும் விடுத்தார் விழுந்துவிட்டு பேயா இருக்கும் அடியேன் என்று சொன்னார் இப்படியெல்லாம் பல அற்புதங்களை அந்த தொகையை நம்ம காட்டுகிறது அந்த வகையிலே கடவுளில் கலையன் தன் அடியாருக்கும் அடியேன் என்ற அமைப்பில் திருக்கடவுரில் தோன்றிய கலையரை பற்றிய கலையருக்கு நான் அடியேன் என்று சொல்லி சொன்னார் அவரை பற்றி நாம் இப்பொழுது எண்ணுகிறோம் இப்பொழுது நாம் ரத்னகிரியில் இருந்தாலும் இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து திருக்கடவுருக்கு செல்கிறோம் இப்பொழுது நாம் இருக்கிற ஊர் திருக்கடவூர் என்று திருக்கடவுருங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து ஒரு இருபது இருபத்தைந்து கல் அமைந்தில் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த காரணம் என்னன்னு கேட்டால் கடவுரில் தான் யமபயத்தை நீக்கியவர் மார்க்கண்டையருக்கு யமபயத்தை நீக்கியவர் அதனால் விடாமல் அறுபது ஆண்டு விழா கொண்டாடுகிற இடம் அங்குதான் காரணம் என்னவென்றால் எப்ப அந்த மார்க்கண்டையருக்காக ஏமனை கொஞ்சம் ஒத்தி போட சொல்லல ஏமனை ஒதே விட்டது ஆட்சிசாமி மணி விழா கொண்டாடுகிறோம் என்ற எண்ணத்தோடு கூட எல்லாரும் மணி விழா கொள்வதற்கு பெரும்பாலும் திருக்கடூர் தான் செல்வோம் அதனால திருக்கடூர்ல எப்ப பார்த்தாலும் வந்து என்னைக்கும் விழாதான் என்று வேள்விதான் எப்படியாவது ஒரு மணமக்களை பார்க்கலாம் என்ன என்ன மணமக்கள்னா பேர குழந்தைகளோட கூடிய மணமக்களை பேரம்பேத்தி எல்லாம் இருக்கும்படியான மணமக்களையே அங்கு அருமையாக காணலாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் ஆகவே நாம் இப்பொழுது தெலுங்குன்ற இடம் திருக்கற ஊர் இதோ அருமையான குடமுடுக்கு விடானது அதனால் அண்மையிலே குடமுடுக்கு விடான திருக்கோபுரத்தை வணங்கி அங்கே நாம் இருக்கிறோம் அப்பொழுது நம்முடைய சேக்கடா பெருமான் இந்த ஊருக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அன்பரை பற்றி நினைவு வேண்டும் அந்த அன்பரை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார் இப்ப அவர்கள் சொல்ல நாம் எல்லோருமாக கேட்கிறோம் வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் அது பெரும்பாலும் இந்த சோழ நாட்டை வருகின்ற பொழுது சோழ நாடுன்னு குறித்தால் அது நீர்வளத்தோடு குறிக்கப்பட்டிருக்கிறது காரணம் சோழ நாட்டில் நீர் பஞ்சம் என்றும் இருந்ததில்லை என்று சென்ற நூற்றாண்டு வரை சொல்லிக் கொடுத்தது இந்த நூற்றாண்டில் சோழ நாட்டிலும் தண்ணீர் வருகை குறைந்திருக்கிறது அது நாம் நம்முடைய ஊழல் போகூள் என்று சொல்கிறார் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா ஆகு ஊழல் போகும் ஊழியர் இந்த ஆகு ஊழல் கொஞ்சம் நல்ல காலம் அர்த்தம் போகூழுங்கிறது தீய காலம் அர்த்தம் இதை வேறு விதமா சொன்னா சைவசான் சொல்ல சொன்னா நல்வினை தீவினை சொல்லலாம் ஆகூள் நல்வினை பயன் போகூள் தீவினை பயன் அல்லவா ஆகவே தீவினை பயனை அனுபவித்துக் கொண்டிருப்பதனால நாம் இப்பொழுது அந்த நீர்வளத்தை காண முடியவில்லை ஆனாலும் இப்பொழுது ஏழாம் நூற்றாண்டில் நாம் செல்கிறோம் இடத்தை எடம் மாறியது திருக்கட ஊர் காலம் மாறியது ஏழாம் நூற்றாண்டு என்னென்னா ஞானசமுந்திர காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் அதனால் ஏழாம் நூற்றாண்டில் இந்த பஞ்சமெல்லாம் இல்ல அதனால் மிக அருமையாக அந்த நீர்வளத்தை குறித்து காட்டுகிறார் சேர்க்கிறார் வாய்ந்த நீர்வளத்தால் அந்த நீர்வளம் கூட இவர்கள் முயற்சியினால் வந்தது அல்லவாம் வாய்ந்த நீர்வளத்தால் இயர்வையே அமைந்திருக்கிறது இயல்பிலேயே அமைந்திருக்கிறது சங்கலைக்கியம் என்ன சொல்லிட்டு மலைத்தலைய கடற்காவிரி என்று சொல்லிட்டு ரொம்ப அருமை மலையை மலையில் தொடங்கி கடலிலே முடிகின்ற காவிரி ரொம்ப அருமை ஒரே தொடர்ல முடிச்சு சங்கலை மலைத்தலைய கடற்காவிரி என்று சொன்னார் அப்ப குடகு மலையை தலையாக வைத்துக் கொண்ட அந்த அம்மை புறப்பட்டு வருகின்றவள் நடந்தாய் வாழி காவேரி என்று எங்கும் நடந்து வருகின்றவர்கள் சோழ ரொம்ப நடந்து நடந்து நடந்து நடந்து நிறைவாக காவிரி பூமண்டலத்திலே கடலில் போய் கலக்கிறார் அப்போ இயல்பாக இந்த ஆற்றினை சோழ நாட்டுக்கு வரும்படியாக நாம் செய்யல இயல்பிலேயே அந்த மலையில் தோண்டியது அந்த பள்ளமாக வர வர வர வர சோழ நாடெல்லாம் வளர்ந்தது அதனால் இயல்பிலேயே வாய்ந்ததை தவிர முயற்சி எடுத்து வந்ததல்ல அதனால் அந்த வாய்ந்த நீர் வளத்தால் காவிரியினுடைய அருமையான இயல்பாகவே கிடைத்திருக்கிற அந்த பெரும் பேர்த்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் பெற்றிருக்கும்படியான பொன்னி நாடு அந்த நாட்டில் ஏ இந்த சீர் மரையோர் வாடும் எயிர்பதி அந்த நாட்டில் ஒரே ஒரு ஊர் அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா எயிர்ப்பதி இப்ப நாட்டை சொல்கின்ற பொழுது நீர்வளத்தை சொன்னார் ஊரை சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார் எயில் பதி மதில் மதில் சூழ்ந்த பதி நீர்வளம் மிக்க நல்ல வளமாக இருந்தால் மட்டும் போதாது அந்த ஊர்வலத்தை அயலான் ஒருவன் மனதால கூட கடந்த முடியாது ஏன் அவளை அருமையான அறன் ஊங்கி இருக்கிற இடம் அதனால் அந்த நாட்டின் வளம் ஒரு சிறு தொன்று கூட அவர்களால் கொடையால் தருவார்களே தவிர இவன் போய் சென்று போரினால் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட எயில் சூழ்ந்த இடம் மதில் சூழ்ந்த இடம் அப்படிப்பட்ட ஊராம் ஒரு ஊர் அது எது எரி நீர் கங்கை தோய்ந்த நீர் தடையார் பண்டு தொண்டர் மேல்ந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நாட்டை சொன்னார் வாய்ந்த நீர் வளமுடையது என்று ஊரை சொன்னார் மதில் சூழ்ந்த ஊர் இனி அந்த ஊருடைய சிறப்பை கூறுவார் அந்த இடத்தில் தான் ஒரு அடியவர் பதினாறாவது ஆண்டில் தன்னுடைய ஆயுள் முடிகின்ற அந்த போகூடு பெற்றவர் பெருமாண்டத்தில் நிறைந்த அன்பு செலுத்ததினாலே அந்த போகூடை ஆளாக ஆக்கி கொண்டார் மார்க்கண்ட அழு செய்த பெருமான் இருக்கிற இடம் அது என்று சொல்லி பெருமானுடைய திருவருள் சார்வையும் சொல்லி அப்படிப்பட்ட ஊர்தான் கடவுர் ஆகும் என்று சொல்லுவா அப்ப கடவுரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு மருங்கு அருமையான நீர்வளம் இன்னொரு மருங்கு நல்ல தற்காப்புடைய இடம் இன்னொரு மருங்கு பெருமானால் அலு செய்யப்பட்ட இடம் இந்த மூன்று சிறப்பையும் நமக்கு முப்பொருள் தானே அந்த மூன்று சிறப்பையும் சொல்லி அப்படிப்பட்ட திருக்கடவுர் பா இந்த திருக்கடவுர் அப்படின்னு மிக அருமை உங்களை நாங்கள் கார் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற நீங்கள் இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்றோம் வயலாம் விலை செஞ்சாலி அப்போ ஏழாம் நூற்றாண்டு எந்த வயலை பார்த்தாலும் நெற்பயிர் அப்படியே ஆடி நேரத்தில் எந்த நேரத்தில் நெற்பயிர் விடாமல் இருக்க அமைப்பா வயலாம் விளை செஞ்சாலி சரி அந்த வயலு பக்கத்துல வரப்பு இருக்க அந்த வரப்பு என்ன வாரம்பலாம் பழையின் முத்தம் இந்த சங்குகள் என்ன பண்ணமுன்னா நிறைய வயல்ல தண்ணி இருப்பதுனால மெதந்து மெதந்து மெது அப்படியே அந்த இதுல வய அந்த வயல் கரையில ஒதுங்கும் அந்த கரையில ஒதுங்கனமுன்னா அந்த சங்குகள்ல என்ன பண்ணமுன்னா முத்துக்களை தரும் இன்று தரும் எனவே வெள்ள வெள்ளையா சங்குகளும் பக்கத்துல வெள்ளையான முத்துக்களும் அந்த வரப்புல இருக்கு எனவே வரப்புல பார்த்தா சங்கும் முத்துக்களும் அந்த நிலத்துல வயலில் பார்த்தம்னா செஞ்சாளி நெல்லாக இருக்கும் இப்படியாக இருக்கின்ற இடம் பரம்பலாம் பழையின் முத்தம் இதோ அயலாம் வேள்விச்சாலை இந்த ஊர்ல அந்த ஊருக்கு புறம்பே இருக்கிற வயல்களிலே இப்படி இருக்கும் நீங்க ஊரை நோக்கினால் எங்க பார்த்தாலும் வேள்விச்சாலை காலையில எழுந்தாள் என்று சொன்னால் சரியா மூணரை மணிக்கு எழுந்தால் தன்னுடைய காலை பணிகளை எல்லாம் சிவபூஜையெல்லாம் செய்து முடித்து விட்டு சரிய அஞ்சரை சொன்ன வேள்வி யாகம் வளர்ப்பார் அந்த எரிவோம்பி கற்றாங்கு எரிவோம்பி கலியை வாராமே சற்றார் வாழ்வில்லை என்று ஞானசம்பந்த சொன்னாரே அது திருக்கடவுருக்கும் பொருந்தும் எனவே கற்றாங்கு எரிவோம்பி கலியை வாராமே வாழ்கின்ற அருமையான வேள்விச்சாலை இருக்குமா அயலாம் வேள்விச்சாலை அனையலாம் கடுநீர் கற்றை அப்படின்னது பகுதியில் மீண்ட அந்த கடுநீர் கட்டை நல்ல பூக்கள் பூத்த வயலும் தாமரை பூத்த தடாக மடி என்று எம் கே விருப்பாடு அணையலாம் கடுநீர் கட்டை புயலாம் காமுகின் காடு கொஞ்சம் நீர் இல்லாம வெறும் மேட்டிலமா இருந்தா அங்க எல்லாம் பாக்கு மரங்கள் இருக்கும் ஒரே பாக்கு மரங்கள் அமைந்திருக்கும் காமுகின் காடு அப்புறமலாம் அதன் சீர்போற்றல் அந்த பாக்கு மரம் காடு வச்சிருக்கிறார்கள் பக்கத்தில் இருப்பவர்களாம் அதன் சீர்போற்றல் இங்கு ஒரு அருமையா சீகேஸ் ஒரு குறிப்பிடுனார் இந்த வயலுக்கு இருக்கிற காப்பை விட கரும்புக்கு இருக்கிற காப்பை விட இந்த பாக்கு மரத்துக்கு அடிக்கடி காவல் இருக்கணும் இல்லனா பாக்கு மரம் போயிடும் அல்ல அயலாம் அதன் சீர்போற்றல் பாக்கு மரத்துல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தும் போய்டும் அப்ப முருங்கையை வளர்க்கறது ரொம்ப கவனமா வளர்த்தாதான் அதை பயன்பெற முடியும் இல்ல என்ன முடியாது இருக்கிற வலிமையா அவ்வளவுதான் அது இந்த மரங்களிலே பாக்கு மரம் வளர்ப்பது சொன்னால் அவதுகாப்பெல்லாம் செய்ய வேண்டுமா நமக்கு ஒரு பாக்குமரம் தெரியாது பாக்குமரம் தான் எங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் பாக்குமரம் வைத்ததும் இல்லை அது வளர்ந்ததும் இல்லை அதனால் அதன் சீர்போர்ட்டல் போர்ட்டல் ஆவது யாது விளக்கம் பாக்குமரம் வைத்தாரிடத்தில் காண்க அப்படின்னு சேக்கலார் பெருமாள் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிற அதனால் அது அதன் சீர்போர்ட்டல் என்று சொல்லி ஒரு குறிப்பையும் தந்தார் செயலலாம் தொழில்கள் ஆரே ஆறு செயல்களாக நேற்று இந்த அந்த என்ன ஆறு செயல் சொன்னா இது இன்னைக்கு நேற்று சொல்லுவா கி மூல தொல்காப்பித்துல இருக்கு அருவகைப்பட்ட என்று தொல்காப்பிய அருவகைப்பட்ட பார்ப்பன ஐவகை மரபின் அரசர் பக்கம் இருமூன்று மரபின் ஏனோர் பக்கம் என்றெல்லாம் சொல்லி நாலு வர்ணத்தாறை பத்தி தொல்லாபித்தில இருக்கு இப்ப பாரதாசம் பள்ளிகளை மற்ற பள்ளிதான் தெரியல பத்தி வர சூத்திரம் எடுத்துட்டாங்க தெரியப்படாது மக்களா இனம் இருந்தது மறைக்காதீங்க அந்த இனம் அன்னைக்கு எப்படி இருந்தது வர வர எப்படி ஆயிடுச்சு சொல்லணுமே தவிர இருக்கிற தொல்லாபித்திலேயே தள்ள வகிறத மறைக்கிறீங்க மறைக்கிறீங்கிறதுக்கோ தொலைஞ்சு போச்சு தமிழ் படிக்கல நடத்தும் புறநானூற்ற வேற்றுமை திரிந்த நாற்பாலுள்ள கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பாளருவன் அவன் கற்படுமையூர் இதுக்கு என்ன சொல்லுவீங்க மேற்பால் கீழ்பால் நாலாவது மாடியும் தரையுமே மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அப்படி ஒரு திருக்குறள் இருக்குது என்ன பண்ணித் தொடர்கிறது மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும் அப்படி ஒரு திருக்குள் இருக்குது என்ன பண்ணி தொடக்கிறது சும்மா ஏதாவது தேசப்படுது அதனால இருந்தது தோன்றியது காரணம் ஒரு காலம் இந்த மேல் கீழ் வச்சு அதை வந்து உயர்வு தாழ்வு கற்பிச்சு அதுல போட்டா போட்டி வந்த காலம்ல பின்னாடி இருக்கிறது சனி முடிச்ச காலம் அது தேவையில்லாது அது தேவையில்லை ஆனால் தொடக்க காலத்துல இருந்தது இருந்தது இருக்கிற இலக்கியங்களிலேயே இருக்கு இலக்கியங்களும் மறைந்து போகின்றன என்று சொல்கிறார்கள் ஆனா இருக்கின்ற இலக்கியங்களிலே நிறைய வேண்டிய இடங்கள் இருக்கு ஆகவே நான் சொல்வது நம்முடைய வாழ்க்கை நிலையை கொண்டார்கள் அந்த காலத்தில் ஒரு சாரார் ஊர் நன்மைக்காக செய்வது அது அந்த விட்டாங்க இன்னொரு சாரார் இந்த நாட்டில எந்தவித புறச்சூழல் வந்து தாக்காதவனும் தலைமையேற்று அதை காப்பது அது அரசர்கள் இந்த ஊர்ல இருக்கிற உணவுப் பண்டங்கள் எல்லாம் பெருநாட்டுல கொண்டு கொடுத்து பிறநாட்டு கொண்டு வந்து கொடுத்தாலும் பணிகரண்டு வைத்துக் கொண்டார்கள் நல்ல நேர நேரடியாகவே விவசாயிகள் வேளாளர்கள் என்று சொன்னார்கள் இப்படி தங்களுடைய பணியை பகுத்துக்கொண்டு ஊரை வளர்த்தார்கள் இது நிலை இதுல இந்த மேல் கீழ் கற்பித்து கொண்டாந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதெல்லாம் வந்துட்டு அது தேவையற்றது அதுதான் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கிற பணியை பிரிச்சுக்கிட்டீங்க ஒரு கல்லூரியில் வேற்றுமையான தூக்கி என்னதான் கூட செய்கின்ற தொழில் வேற்றுமை இருக்குதான் பேராசிரியர் இருக்குது பிரிசால் வந்த பேராசிரியர் எந்திரிக்க வேண்டியிருக்கு அந்த பள்ளியினுடைய தாளர் வந்தா எல்லா பாலும் எந்திரிக்க வேண்டியிருக்கு செய்தில் வேற்றுமையான் சிறப்பு தூக்கி அறிஞ்ச ஒரு காலத்து நடக்கப்படுது அதுபோல நம்ம அப்பாவை கண்ட அம்மாவை கண்டா நாம எந்திரிக்கணும் நமக்கு பின்னாலும் பிள்ளை பிறந்த அவங்க எந்திரிக்கணும் இப்படிதெல்லாம் இருக்குதானே செய்யுது ஆனா இதை எதிர்ப்பது இது அறமாக கொண்டிருக்கிறாங்க அவ்ள வேண்டும் என்ற ஒரு ஆணையிட்ட இயல் பெரிய வளர்ந்தவர்கள் நாம் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நாமும் ஒரு காலத்தில் வளர்ந்த பிறகு நமக்கு பின்ன மதிப்பை செய்யும் இப்படிதான் இயற்கையா இருக்கு செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வா கனால் அது கருதி எல்லா உயிரிலும் பிறப்பு அது என்று வினைவியத்தினாலதான் அந்த உடம்பு வந்ததுங்கிறது எல்லாருக்கும் உடம்பு வந்தது எல்லாருக்கும் யாருக்கு மாதிரி நடைமுறையில ஒரு ஒரு படுகின்ற பொழுது தாம் தான் செய்கின்ற தொழில் வகையினாலே வேறுபடத்தான் செய்யும் அது இயற்கைதானே அத பயி மாத்த முடியாததுல சேர் போட்டுக்கிட்டோம் யாரு அந்த பணியாளர்கள் கடல்நிலை ஊழியர்களுக்கு எல்லாம் அந்த சேர் என்ன வாசப்படி இங்க இருக்கலாமே தவிர பிரிசாலோட போட்டு உட்கார முடியாது சமம் என்பது உறுதியாச்சேன்னு ஆகவேதான் இப்படி எல்லாம் இருந்தது காலப்போக்கில மாறிட்டேன் நம்ம என்ன பண்றது செயலாம் தொழில்கள் ஆரீ அந்த ஊரில் வாடுகின்ற அந்த அந்த பார்ப்பன பெருமக்கள் ஆறு தொழிலை விடாமல் செய்கின்றனர் என்ன ஆறு தொழில் நல்ல காலையில் எழுந்து வேதங்களை மறைகளையும் ஓதுவார்கள் தங்கிட்ட வந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லுவார்கள் ஓதல் ஓதுவித்தல் இன்னொன்று தாம் ஒரு திடீர் காலத்திலிருந்து தம் வீட்டில் வேள்வி செய்வார்கள் அதுபோல அந்த வேள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு கற்பிப்பார்கள் வேட்பித்தல் தானும் செய்வார்கள் அதை செய்ய வேண்டியதற்கு கற்றுக் கொடுப்பும் செய்வார்கள் அப்ப ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் இது மாதிரி அங்கெல்லாம் வேள்வியினாலும் அந்த வேதங்களை சொல்வதாலும் நல்ல ஞானத்தை வழங்குவார்கள் அது ஈதல் அப்படி ஞானத்தை வழங்குகின்றவர்களுக்கு அவரவர்களும் தன்னுடைய காணிக்கையா பொருள் கொடுப்பதை ஏற்றல் வாங்கிக்குவாங்க ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் அவ்வளவு ஆறு தோழில் ஆட்சியாரே தயலாம் தோழில்கள் ஆறு இப்படி இருக்கின்ற செழுந்து இருக்கடூர் என்றும் குடங்க இன்னகண்ட உண்கன் கடைசியர் குழுமியாடும் இடம்பாடு காது கொடுத்து கேட்டீங்கன்னா அருமையான பாடல் ஒழிக்குமா யார் பாடுகிறார்கள் பெண்பாளார் என்ன பண்பாடுவார்கள் மருதப்பண்ணை பாடுவார்கள் மருதப்பன் ஏ வயலும் வயல் சாந்திரம் மருதம் என்று பெயர் அந்த மருதநிலத்தில் இருப்பதனால் அவங்க பாடுகின்ற பண்ணும் மருதநிலப் பண்ணாக இருக்கும் அருமையாக கேட்கும் அப்போ வயல்லாம் என்னன்னு கேட்டா இனிமையான பாடுகின்ற குரல் அதுவும் பெண்பால் குரல் அதுவும் பண்ணோடு கூடிய அந்த குரல் கேட்கணும் சரி இது வயல்ல வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பாடம்பூடி முன்னூல் மார்பின் வைரிக மறையோர் செய்கை சடங்குடை இடங்கள் தோறும் எழுவன சாமம் பாடல் கொஞ்சம் ஊருக்குள்ள வந்துட்டு சொன்னோம்னா அந்தந்த வீட்டிலையும் வேள்வி செய்யாத வீடே இருக்காது அப்படி வேலு செய்கின்ற பொழுது சாம வேதம் அதிகமா சொல்வார்களாம் அது இறைவனுக்கு ரொம்ப விருப்பம் என்று அந்த சாம வேதம் கேட்குமா வீட்டுக்கு உள்ளு உள்ளு ஊருக்குள்ள வந்த வேத பாடல் வயல்ல போனா மருத பண்ண முந்த அருமையான பாடல் எனவி எல்லோரும் ரொம்ப அருமையா இப்ப ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காது ஏதோ ஒரு பாட்டு முதலும் தெரியாது கடைசியும் தெரியாது ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காது செய்யற தொழில ரொம்ப மகிழ்ச்சியா செய்தோம்னா அவரு அழுப்பு தெரியாது ஐயோ நம்ம தலையில் பிடிஞ்சு போச்சேன்னு வச்சுருக்கேன் அதனால மகிழ்ச்சியா செய்யும் ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பதனால அந்த அவங்க பாருங்க மருதளத்தில் என்ன பெரும் மருதப்பன் மட்டும் பாடுவாங்களா களை அந்த பயிரை இதுபடுவார்கள் அறுவடை காலத்தில் அறுவடை செய்வார்கள் பணி செய்து கொண்டுதான் இந்த பாடல் அதுபோல இங்க சாம்வேதம் பாடுகின்றவர்கள் நாம் அந்த அக்னியில அந்த நெய்யை ஊற்றி ஊற்றி ஊற்றி அந்த வேள்வியில பெருமானை கண்டு பெருமாண்டத்தில் விண்ணப்பித்துக் கொண்டே இந்த பாடலை பாடுகிறார் பாடலோடு செய்வார்கள் தீம்பால் நாரும் அருமை வயல் பாருங்க வயலும் வளமும் என்னமோ ரேடியோல கூட வைக்கிறாங்க வயலும் வளம்னு வயலும் வாழ்வும் அருமை இந்த பாட்டுக்கு தலைப்பு கொடுத்தா இந்த கால முறையில வயலும் வாழும் அருமையா உருவம் பாட்டு வயலும் வாழ்வும் வயல்ல என்ன கேட்கும் மருதப்பன் வாழ்வுல என்ன இருக்கும் சாமி வேதம் இப்போ மீண்டும் நேரலை வயல கிடைக்கிறோம் அருமை என்ன என்ன அருமையா நீங்க வயல் அப்படியே சுத்திட்டு நாலு வயல ஒரே பால் மனம் அப்படி கமடுமா கம கமன் ஆங்காங்கு மேய்கிற அந்த மேதிகள் மாடுகள் இருக்குன்னே அது நிரம்ப கறக்கின்றமாக கன்றுக்கும் கொடுத்து தனக்கு இருக்கின்ற உடையானுக்கும் கொடுத்து இங்க மேய வந்துரும் இங்கேயும் தானா பொழியும் தானா பொயும்